வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நம்ம ஊர்ல பொதுவா ஒரு பழமொழி சொல்வார் கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவர் அப்படின்னு உண்மையிலேயே கல்வி இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவரா இல்லையா அப்படிங்கறத பத்தினு ஆராய்ச்சியை விட இந்த உலகத்துல புகழ் இல்லாமல் வாழக்கூடியவனை சுமக்க கூடிய நிலம் வீணானது என்று சொல் ஒருவன்ளைச்சலில் இருந்து குறையும் அப்படின்னு சான்றோர்கள் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா அத்தகைய மனிதர்களை சுமப்பது பூமிக்கு பாவம் என்று கருதுகிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே வீணாக கழித்து எந்தவிதமான சாதனைகளையும் செய்யாமல் தனக்கென ஒரு பெயரையும் அல்லது ஒரு புகழையும் பெற முடியாதவன் ஏன் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதுதான் சான்றோர்களின் கேள்வி நமக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பர் அவர் எதைப் பற்றியும் கவலைப்பெற மாட்டார் பள்ளி பருவத்தில் தேர்வுகளை பற்றியோ அல்லது படித்து முடித்து பணிக்கு தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ எந்தவித கவலைகளும் நன்றி சான்றோன்றித்தனமாக அவருடைய மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைப்பார் அத்தகைய வாழ்க்கை வாழ்வதால் என்ன பயன் ஏற்பட போகிறது என்று ஒருபொழுதும் சிந்திக்க முடியார் என்றால் நாம் வாழ்கிறோம் என்றால் நமக்கான தனித்தன்மையை நாம் தான் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கான தனித்தன்மையை பிறர் வழியாக நாம் வெளிப்படுத்த முடியாது நிச்சயமாக நம்முடைய தனித்தன்மையை முன்னை வெளிப்படுத்த வேண்டும் அவ்வாறு வெளிப்படுத்தும் பொழுதுதான் நமக்கான புகழ் மகிழ்ச்சி அடைவாளாம் அவ்வாறின்றி வீணாக ஒரு சோம்பேறியாக இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கையை கழித்து சென்றோமானால் நம்மை சுமந்ததே பாவம் என்று இந்த பூமி என்னும் ஆகையால்தான் வள்ளுவர் சொல்லும் பொழுது கூட தன்னுடைய வாழ்வில் புகழ் பெறாமல் வாழ்ந்தவனை சுமக்கக்கூடிய பூமி தன்னுடைய விளைச்சலில் இருந்து வளம் குன்றியதாக காணப்படும் என்று சொல்கிறார் ஆக நம்மை சுமப்பதால் பூமி வளம் பெற வேண்டும் நம்மை சுமப்பதால் பூமி மகிழ்ச்சி அடைய வேண்டும் வளம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் சாதனையாளராக புகழ்பெற்றவராக வாழ வேண்டும் அவ்வாறு வாழும் பொழுதுதான் நாமும் நம்மை சார்ந்தவரும் நம்மை சுமக்கும் பூமியும் மகிழ்ச்சி அடையக்கூடும் திருக்குறள் அறத்துப்பாடம் அதிகாரம் இருபத்தி நான்கு புகழ் குரல் எண் இருநூத்தி முப்பத்தி வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் மீண்டும் குரல் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் இந்த நாள் இனிய நாளாக முயற்றும் மீண்டும் சந்திப்போம்